ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்டீவ் பால்சட் எஃப்ஓ எஸ்எஸ்இடிடி ஸ்டீவ் பால்சட் என்பவர் விமானம் மூலம் எரிபொருள் நிரப்பக்கூட தரையிறங்காமல் தனிநபராக உலகை சுற்றி முடித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரலட்சுமி சரத்குமார் தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு குரு ஹர்கோவிந்த் ஆறாவது சீக்கிய குரு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி சிவஞான சுந்தரம் ஏழு எதழியலாளர் ஆய் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குரு குருவிக்கரம்பை வேலு சுயமரியாதை இயக்க தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வே ராதாகிருஷ்ணன் விண்வெளி அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ட்டின் க்ரோ நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளின் சிறப்புகள் பல்கேரியா விடுதலை நாள் மற்றும் உலக காட்டுயிர் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே